அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து ஏசிய மனுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு மனித நேயம் ஒரு நாள் சாலையின் ஓரமாக நடந்து சென்றார் அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார் அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார் ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்துக் கொண்டு இருந்தார் அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார் தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டின் முகத்தில் தெரிந்தது கைகளில் விரல்கள் இல்லை அன்னை மனம் கலங்கினார் மூதாட்டின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார் சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார் என்னை தொடாதீர்கள் என் நோய் உங்களுக்கும் தொற்றிக் கொள்ளும் என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர் என்னுடன் அவர்கள் பேசுவதில்லை என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர் இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் அந்த மூதாட்டி இதை கேட்டு அன்னை கண்ணீர் விட்டார் இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார் அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார் தமது இறுதி காலம் வரை அவர் பிறருக்காகவே வாழ்ந்தார் ஆம் உலக அமைதியை தன் உடலை வருத்திக் மூலம் உண்டாக்கிவிட முடியாது நாம் நம்மை சுற்றி அன்பின் அதிர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம்தான் அதை சாதிக்க முடியும் ஆகவே நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் மனிதநேயத்தோடு கூட அன்பை விதைப்போம் நன்றி